அவர்களிடம் எனக்கு கொடுத்தார்கள் மீண்டும் அவர்களிடம் கேட்டேன் எனக்கு கொடுத்தார்கள் மீண்டும் அவர்களிடம் கேட்டேன் எனக்கு கொடுத்தார்கள் பின்பு ஹக்கீமே நிச்சயமாக செல்வம் என்பது பசுமையானதாக இனிமையானதாக இருக்கும் தாராள மனதுடன் அதை ஒருவன் எடுத்துக்கொண்டால் அவனுக்கு அபிவிருத்தி ஏற்படுத்தப்படும் மன அதை ஒருவன் எடுத்தால் அதிலே அவனுக்கு அபிவிருத்தி செய்யப்பட மாட்டாது அவன் சாப்பிட்டும் வயிறு நிரம்பாதவன் போலாவான் உயர்ந்திருக்கும் கை வாங்கிட தாழ்ந்திருக்கும் கையை விட சிறந்ததாகும் என்று நபிசல்லும் அலிவசம் அவர்கள் கூறினார்கள் அவர்களே சத்தியத்தின் மூலம் உங்களை அனுப்பி வைத்தவன் மீது உலகை பெரியும் வரை எதையும் எவரிடமும் கேட்க என்று கூறினேன் இதன் அறிவிப்பாளர் ஒருவர் கூறுகிறார் ஒன்றை கொடுப்பதற்காக ஹக்கீம் ரபியுல்லாஹும் அவர்களை அபுபக்கர் ரதியுல்லாஹும் அவர்கள் அழைத்தார்கள் அவரிடம் ரதியுள்ளார்கள் மறுத்துவிட்டார்கள் அப்போது உமர் ரதியுல்லாஹும் அவர்கள் முஸ்லிம் கூட்டத்தாரே ஹக்கீம் அவர்களுக்கு எதிராக உங்களை சாட்சியாக்குகிறேன் அவருக்கு போரில் கிடைத்த பொருட்களை அல்லாஹ் பங்கீடு செய்தபடி அவருக்குரியதை அவரிடம் நான் தந்தேன் அதை எடுத்துக்கொள்ள அவர் மறுத்துவிட்டார் என்று கூறினார்கள் அவர்கள் நபி அணிவசல்ல அவர்களுக்கு பின் தான் மரணிக்கும் வரை எவரிடமும் எதையும் கேட்காமலேயே இருந்தார் புகாரி ஒன்று முஸ்லிம் ஒன்று